வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை மாதம் 14 பதினான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸ் மக்கள் பாஸ்டில் சிறையை தகர்த்து சிறை கைதிகளை விடுவித்து ராணுவ தளவாடங்களை கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது உலக வர்த்தக கண்காட்சி நியூயார்க் நகரில் தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்வர்ட் வாய்பர் என்பவர் தனது உதவியாட்களுடன் ஆல்ப்ஸ் மலை தொடரின் மார்டன்ஹர்ன் மலையின் உச்சியை முதற் தடவையாக எட்டினார் இவர்கள் திரும்பி வருகையில் இவருடன் வந்த நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பாரிஸில் கூடிய சோசியலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்ற நிகழ்வுகளில் ஃபிரெட்ரிக்ஸ் ஆங்கில்ஸ் உட்பட பதினெட்டு இருந்து 400 பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்திய 8 மணி வேலை நேர போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாரி அட்வூட் என்பவர் விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் சார்பாக ஒரு விமானத்தை ஏக்கி வெள்ளை மாளிகையில் தரையிறக்கினார் இதற்காக அப்போதைய அமெரிக்க அதிபர் வில்லியம் ஹார்வர்டினால் தங்க பதக்கம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராவியா அட்டேயா என்னும் பெண்மணி எகிப்து நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரபு நாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஈராக் புரட்சி காரணமாக ஈராக்கில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது அப்துல் கரீம் காசிம் நாட்டின் புதிய தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் மனநோய் மருத்துவமனை ஒன்றில் இடம்பெற்ற கடும் தீ 225 இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கனடா நாட்டில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் வடிவம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐரோப்பாவில் மரபு ராணுவ படைகள் குறித்த உடன்பாட்டில் ரஷ்யா விலகியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைனர் நான்கு விண்கலம் செவ்வாய்க்கோளுக்கு மிக அருகில் சென்றது முதல் தடவையாக வேறொரு கோளின் மிக அருகாமை படங்களை அனுப்பிய விண்கலம் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நாசாவின் சர்வையர் நான்கு ஆளில்லா விண்கலம் ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1854 எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு மகேந்திரநாத் குப்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெரால்டு ஃபோர்ட் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி எட்டாவது தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் பி சவான் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கா பசுபதி ஈழத்து முற்போக்கு இடதுசாரி இலக்கியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாசே குழந்தைசாமி இந்திய பொறியியலாளர் ஆயிரத்தி ஆண்டு அனுருத்த ரத்வத்த இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கா காளிமுத்து தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ரோஹன விஜயவீர இலங்கை புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவீன் சந்திரா ராம்கூலம் மொரீஷியஸின் மூன்றாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சரத்குமார் தமிழக திரைப்பட நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஹசான் திலகரத்ன இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அஸ்வினி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கனகா இவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுவாமி கல்யாண் தேவ் இந்திய இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுசுமு ஓனோ ஜப்பான் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம் எஸ் விஸ்வநாதன் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் பிரான்ஸ் நாட்டில் பாஸ்டில் நாள் இன்று மற்றும் ஈராக் நாட்டின் குடியரசு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே